வணக்கம் நட்டினியின் பதினெட்டு பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் உணவு தானிய உற்பத்தியில் சாதனை படைத்ததற்காக தமிழக அரசுக்கு கிறிசி கர்மான் விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் கடந்த ஆண்டு இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது லட்சம் பேர் காசநோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சேலம் காசநோய் துணை இயக்குநர் கணேஷ் குமார் தெரிவித்துள்ளார் கேள்வித்தால் கடுமையாக இருந்ததை அடுத்து பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் செம்மரம் கடத்தலில் ஈடுபட்ட வேலூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்தவருக்கு புதிய வன சட்டத்தின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் மூன்று லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து திருப்பதி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கோவையில் சிறைவாசிகள் மூலம் பெட்ரோல் பங்குகள் நடத்தும் திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிறைத்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேட்டூர் அணையின் நீர் திறப்பு வினாடிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு அதிகரிக்கப்பட்டுள்ளது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்திய செய்திகள் அரசியல் கட்சிகள்த்தருத்து எதிர்காலத்தில் நடத்தும் தேர்தலில் ஓட்டு சீட்டுகளை பயன்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த தயார் என பாரதிய ஜனதா கட்சி தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீருக்கு சென்ற இண்டிகோ ஏ முன்னூற்றி இருபது நியோ விமானம் எஞ்சின் பழுது காரணமாக ஸ்ரீநகரில் அவசரமாக திரையிறக்கப்பட்டது சூரியனை ஆய்வு செய்ய ஆதித்யா செயற்கைக்கோளை இந்தியா விரைவில் விண்ணில் ஏவ உள்ளது என பெங்களூரு செயற்கைக்கோள் மைய இயக்குனர் மைல்சாவித்தார் காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் குண்டு வீசி நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் பலியானார்கள் பழமைமிக்க இந்திய ஞானத்துக்கு ஆன்ம திருப்தி அமைதியை அளிக்கும் சக்தி உண்டு என தலாயில் அம்மா தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலத்துக்கு அதிக ஜிஎஸ்டி இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என மத்திய நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அயல்நாட்டு செய்திகள் இலங்கையில் அவசர நிலை பிரகடனத்தை அதிபர் மைத்ரிபால சிறிசேன திரும்ப பெற்றார் இலங்கையில் நிலைமை கட்டுக்குள் வந்ததை அடுத்து அவசர நிலை பிரகடனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது எழுபது ஆதரவுடன் விளாடிமிர் புட்டின் மீண்டும் அதிபராவார் என ரஷ்ய ஊடகங்கள் கருத்து வெளியிட்டுள்ளன நார்வே நாட்டில் தனியார் நிறுவனம் ஒன்று கடலுக்கடியில் உணவக உணவகம் அமைக்க திட்டமிட்டுள்ளது இந்த உணவகம் தெற்கு நார்வேயின் ியில் நடைபெறும் உலக வர்த்தக அமைப்பின் மாநாட்டை புறக்கணிக்க பாகிஸ்தான் முடிவு செய்துள்ளது அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு அமைப்பானு அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவி நீக்கம் செய்துள்ளார் மாடத்தீவில் அறிவிக்கப்பட்டுள்ள நெருக்கடி நிலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தடையை போராட்டம் நடத்திய நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட எதிர்கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் முற்றுகப்பட்டுள்ளிழக்கு சில மணி நேரங்களில் மட்டும் பதினோராத்திற்கும் மேற்பட்டோர் ரஷ்யா அறிவித்துள்ள பாதுகாப்பு வழித்தடம் வழியாக வெளியேறினர் வணிகச் செய்திகள் முறையாக அரசுக்கு வரி செலுத்தும் வகையில் மக்களின் மனநிலை வளர வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார் சாதகமற்ற நிகழ்வுகளால் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக பங்கு சந்தைகள் பிடியில் சிக்கின்றன தொலைத்தொடர்பு சேவையில் முதலிடத்தில் உள்ள பாரதி ஏர்டெல் நிறுவனம் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட புதிதாக இணைத்துள்ளது எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதிய மாடல் காரை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ஹூண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது டாடா சென்சின் உயர் அதிகாரிகளில் ஒருவரான மோகுந்த் ராஜன் அந்நிறுவனத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் குவாலியரில் நடைபெற்ற ஐடிஎப் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் வீராங்கனை அமாண்டே ஹீசியை ஆறுக்கு இரண்டு ஏழுக்கு ஐந்து என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி இந்தியாவின் அங்கிதா ரெய்னா சாம்பியன் பட்டம் வென்றார் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் அரையிறுதி போட்டிகளில் இந்தியாவின் பி சிந்து தோல்வியடைந்தார் ஐ எஸ் கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் சென்னை அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் பெங்களூருவை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது பெண்கள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியிலும் இந்திய மகளிர் அணி தோல்வியை தழுவியது திரைச்செய்திகள் தமிழ் நடிகர்களின் படங்கள் தெலுங்கில் வெளியாவது போல தெலுங்கு நடிகர்களின் படங்களும் இங்கு தமிழில் பெயர் வைக்கப்பட்டு வெளியாகிறது அந்த வகையில் அல்லு அர்ஜுன் படத்திற்கு என் பெயர் சூர்யா என் இந்தியா என்ற பெயரில் அப்படம் வெளியாக உள்ளது சினிமா விநியோகத்தில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ள ஆர் சினிமாஸ் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் என்ற படத்தை தயாரித்துள்ளனர் சென்னையில் நிறைவு பெற்றுள்ளது விஸ்வரூபம் அனுப்பப்பட்டது அதிகாரிகள் சில காட்சிகளை நீக்கிவிட்டு அப்படத்துக்கு யூ ஏ சான்று அளித்துள்ளனர் டிஜிட்டல் கட்டணம் தொடங்கி திரையரங்குகளில் வசூலிக்கப்படும் வாகன நிறுத்த கட்டணம் வரை அனைத்திலும் மாற்றம் வரும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் தெரிவித்துள்ளார் இத்துடன் நன்றினியின் இன்றைய செய்தி கேள்விகள் நிறைவடைகின்றன அமுத தமிழில் அணுதினமும் அறுசுவை நிகழ்ச்சிகளை சுவைத்து மகிழ் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ நற்றினை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்